சில பேரெல்லாம் தூக்கத்தில் சோம் நம்புலிசம் சொல்லுவா தூக்கத்தில் வந்து வாக்கிங் போயிட்டு வாழ்வா நீச்சல் அடிப்பா கவிதை எழுதுவா அப்படிலாம் பண்றவா உண்டு இதெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்க அந்த விஷயத்தையே அழகா பகல்ல பாட தெரியாதவன் தூக்கத்தில் பாடுவான் விசித்திரமான அதை சூக்கடுங்கிற வியாதிங்கிற என்ன ஒன்று நடக்கும் அதை யாரும் ஒன் பண்ணிக்க மாட்டான் குரட்ட விடுற ஒரு ஆசாமியும் நான் கொரட்ட விடுறேன்னு ஒத்துக்க மாட்டான் அந்த கிரியைகளை எல்லாம் நாம ஆரோபணமே பண்ணிக்கல கான்சியஸா பண்ற போது நாம் பண்றேன்னு சொல்றோம் உணரணம் புதிச்சீடனம் அசனம் உணரேனம் அநேக விகல்பம் நிறைய விகல்பங்களா இது இல்லாம இருக்கிறதா நிர்விகல்பம் அணையும் அநேக விகல்பமாகையால் உணருவதுள்ள ஒரு நிர்விகார ரூபம் தேவிகாலோ தலத்திலேயும் இதே மாதிரி ஒரு பாட்டு வர நிக்கினும் புல்லும் போஜன நீர் கொள்ளினும் அப்படின்னு வரும் பகவான் அந்த பாட்டு இது அந்த மாதிரி இருந்திடேனம் ரொம்ப அழகான பாட்டு என்ன சொல்ற எழுந்திருக்காம இருங்க அப்ப தூங்கணுமா தூங்காம இரு தூங்காம இரு முழிச்சுக்காம உணரருதி உறங்கிடாதிருந்திடேணம் அறிவாய் பதில் என்னன்னா துங்கவும் துங்காதே, நினப்புக்கு வரவும் வராதே should you think, nor do you, nor do sleep அவேர்னஸ் உணரருதி உறங்கிடாதிருந்திடேனம் அறிவாய் அது புரியலையே அதினின் அயோக்கியனால் அதுக்கு அயோ யோகியதை பிரணவமுணர்ந்து பிறப்பொழிஞ்சு வாழும் முனிஜன சேவையில் மூர்த்தி நிறுத்திடையோம் அப்படின்னா யாரு ஞானிகளா இருக்காளோ பிரம்மணிஷ்டர்களா இருக்காளோ அவாகிட்ட சேவை பண்ற சேவை பண்ற சுசுரூஷ பண்ணி சிரவணம் பண்ணி கேட்டு இந்த வித்தியையை தெரிஞ்சுக்கணும் சும்மா அரை மணி நேரம் மெடிடேஷன் ஒரு மணி நேரம் மெடிடேஷன் அப்புறமெல்லாம் சம்சாரங்கிறது இல்லை சம்சாரக் கிரியைகளையும் ஆத்மா மேல ஆரோபணம் பண்றதை நிறுத்தணும் எடுத்து அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் பாட்டுக்கு சரீரத்தோட விவகாரங்கள் தர்மம் நடந்துட்டே இருக்கிறது பசியன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் கச்சன் ஸ்வபன் பிரலபன் விசிருஜன் கிருண்ணன் உண்மிஷன் நிமிஷன் ியார்த்தன் அவான் கீதையில சொல்றவின் ம்சன் போறான் ஸ்வபன் தூங்கிறான் ஸ்வசன் மூச்சு விடுறான் பிரலபன் என்னெல்லாமோ பேசுறான் விசிறன் விசர்ஜனம் பண்றான் கிருண்ணன் எதையோ எடுத்துக்கிறான் பிரலபன் விசர்ஜன் கிருண்ணன் கண்ணை துறக்குறான் கண்ணை மூடுறான் உண்மிஷன் நிமிஷன் அபி இந்திரியங்கள் இந்திரிய விவகாரம் பண்ணின்னு இதே ஸ்லோகத்தை யோக வாசிஷ்டத்துல எடுத்து வச்ச வசிஷ்டர் சொன்னார் வசி வாசிஷ்டத்துல கீதையில வந்ததா கீதையில இருந்து வாசிஷ்டத்துல வந்து அவங்க தெரியாது இதை சொல்லிவிட்டு சதாசம்மயோபவேத் அப்படின்னா வாசிஷ்டக்காரர் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கிற போது இவன் எப்படி இருக்கானா சின்மாத்திரமா போத மாத்திரமா இருந்துருக்கானா இதெல்லாம் நடந்துட்டே இருக்க விவகாரமே தவிர அதுதான் ஜீவன் நிலை அப்படின்னு எல்லாம் பண்ற போதும் அவனுடைய சும்மா இருக்கிற தன்மை போகவே இல்லையா எல்லாம் கர்மணி அகர்மையிச்ச கர்மையா அப்படின்னு பகவான் கர்மெல்லாம் நடந்திருக்கிற போதும் எதுலையுமே இவனுக்கு கருத்திருவம் எழும்பல அபிமானம் எழும்பல அவன் தன்னிலே தானாக ஸ்வரூபத்தை விட்டு வளகாம சுவாத்ம நிஷ்டையில சுதி இல்லாம இருக்கான் அப்படி இருக்கிறது தான் நிரந்தரமான நல ஒரு அத்தியாத்ம சாதனை எடுத்துட்டா கூட சகஜ நிரந்தரத்துக்கு என்ன பலம் இருக்கோ அது ஒரு மணிக்கூர் ரெண்டு மணிக்கூருக்கு பவர்ஃபுல்லா பண்றதுக்கு கிடையாது சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ன பலம் இருக்கோ அது பெரிய விஷயத்துக்கு கிடையாது சின்ன சின்னதா நிறைய நிறைய கண்டினியூஸா பண்றதுக்கு என்ன விலை இருக்கோ பெருசா ஒரு நாளைக்கு பண்றதுக்கு கிடையாது வைதிகத்திலே எடுத்து சந்தியாவந்தனத்துக்கு என்ன விலம் இருக்கோ அது யாக யஜங்களுக்கு கிடையாது சின்ன ஒரு விஷயம்தான் அதுக்கு என்ன விலை இருக்கோ அது யாகமோ யஜ்ஜமோ பண்ணினா கிடைக்காது அந்த நித்திய நிரந்தரமா எது சகஜமா இருக்கோ இல்லையா சகஜமா பெருசா கஷ்டப்படாம அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நிரந்தரம் அது பெரிய நியமங்கள் அப்படி அதான் நாம ஜபம் எல்லா மகான்கள் ஏன்னு சொன்னாங்க ஆதி இல்லை அந்த தொடங்கல முடியல அப்படி இருந்துட்டே இருக்கு அதுக்குன்னு ஸ்பெஷல் டைமும் அப்படி பழகணும் அப்படி பழகணும் வேதாந்த விசாரத்தோட ரகசியமே அதுதான் இன்னும் பெரிசா இது அதுன்னு ரொம்ப ஒண்ணும் வச்சுக்காம அந்த சரீரத்தோட தர்மங்கள் எல்லாத்துக்கும் நடுவுலயும் பகவானை கொண்டு வச்சுக்கணும் அப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு நடுவுல எதுமே தொடாத இருக்கிற பொருளை உணர்ந்து அது பாட்டுக்கு இருக்கட்டும் நம்ம பாட்டுக்கு அங்கறப்போம் அப்படி சதாசர்வசமயமும் இருக்கக்கூடிய ஒரு ஞான ஸ்மிருதி ஆத்ம ஸ்மிருதி அதுதான் நமக்கு முக்கியம் அது அது என்ன கொடுக்கிறது எல்லா வியாபாரங்களுக்கும் மூலமா இருக்கிற நிர்வியாபாரமான பொருளை நமக்கு காட்டிக் கொடுக்கிறது நிர்வியாபாரோபி நிஷ்காரணமஜ பஜதேக்கிய நிர்வியாபாரியில் இருக்கிறவர் அவரை வந்து அவரை உள்ள தெரிஞ்செண்டு அதுக்கப்புறம் இவரோட வியாபார பிரபுதிகள் எப்படி நடந்தாலும் இவன் அதனால பாதிக்கப்படாம இருக்கிற சகஜ நிர்விகல்ப சகஜ சாதனா சகஜமான சாதனை எப்படி சாதனை பண்றா வீட்டுல ஒரு குருக்ஷேத்திரம் பண்ணப்படாது சாதனை பண்ண போறேன் யாரும் சத்தம் போடப்படாது காத்தால டூ அவர் மெடிடேஷன் கிச்சன்ல ஒரு கிளாஸ் விழுந்தா உடனே அது போய் அங்க ஒரு பெரிய யுத்தமே உண்டாக்கக்கூடாது இதுக்கு ஒரு ஆரம்பமும் இல்லை ஒரு முடிவும் இல்லாத ஒரு சாதனை வாக்கு பேசறதோ எது இருக்கிறதுனால சஞ்சீவது அதுதான் இது ஏன்னா வாக்கு வாக்குக்கு மூலம் எதை தேடினு போனாலும் நாம ஆத்மாவில் எத்திடுவோம் வாக்கு தேடினு போனால் ஆத்மாவில சில பேருக்கு வாக்கு முக்கியமா இருக்கும் மந்திர ஜபம் ஜபம் பண்ணின்றே இருக்கான் ஜபத்தை தடின்ண்டே போனான்னா மூணு காவியக்கண்ட கணபதி முனிக்கு ரமண பகவான் அதை கொடுத்தார் சப்தம் அவர் ஜபம் பண்ணியே பழகினவர் அதனால இந்த மந்திரம் எங்க இருந்து உதிக்கிறது ஹிருதயத்திலேருந்து உதிக்கிறது தெரியும் மனம் அங்க அடங்கிடும் ஒரு மந்திரத்தை எடுத்துட்டானா மந்திரம் இப்ப நம சிவாய அப்படின்னு வாயால சொல்றதான் அது நம சிவாய மந்திரம்ங்கிறது எந்த மந்திரமும் வெளியில உச்சரிக்கிற பிளைன்ல மட்டும் மட்டும் அது மந்திரம் மந்திரம்னாக்கா இப்படி ஒதடுலேந்து அப்புறம் வெளியில வரத்த மந்திரம் ஒதடு வரைக்கும் மந்திரம் ஒதடுக்கு கீழே போயிடுதானா அது பிராணம் ஒதடுக்கு வெளியில வந்து மந்திரம் ஒதடுக்கு கீழே போயிடுதானா அது பிராணம் பிராணம் அந்த பிராணம் வந்து அதனால பிராணன் வந்து பலதான் மாறி பிராணன் விச்சித்திய தண்ணி எடுத்து பளிச்சு அடிச்சுதான் கண்ணு வழி ரூபமா வெளியில போறது காது வழி சப்தமா வெளியில போறது மூக்கு வழி மனமா வெளியில போடுது அப்படி இந்த பிராணன் வந்து ஒரு டிரான்சிஷன் முதல்ல வாக்கு அப்புறம் பிராணன் அப்புறம் பிராணன் வந்து அடுத்தபடிக்கு வந்து சித்தம் அந்த சித்தம் வந்து அந்த சித்துக்கு பரானு பேரு சித்தத்துக்கு பசியந்தின்னு பேரு பிராணனுக்கு மத்தியமான பேரு சப்தத்துக்கு வைகரின்னு பேரு சத்வாரி வாக் பரிமிதா வந்து தானி விதுர் பிராமணா ஏ மனிஷனா ஞானிகளா மட்டும் அதோட நாலு பாதங்களும் தெரியும் மீதி இருக்கிறவா அந்த சதுர்த்தம் வாஜகா துரியம் வாஜகா மனுஷியாவதந்தின் அந்த நாலாவது பாதத்தை மட்டும்தான் உபயோகப்படுத்துறோம் அந்த சப்தத்தோட நின்று போயிடுறோம் தவிர மீதி இருக்கிற மூணு பாதங்களும் திரிபாதாமிவிட்டு ஒரு பாதம் தான் என்டையர் யூனிவர்ஸ் மீதி மூணு பாதங்களும் அன்சீன் ஐஸ்பர்க் மாதிரி கிடக்கு இந்த ஐஸ்பர்கோட வெளியில மட்டும் தெரியும் மீதியெல்லாம் உள்ள ஒரு பெரிய ஹிமாலயமே இருக்கும் தெரியாது வெளியில பார்த்தா இது உண்டு இருக்குமா அடியில போய் பார்த்தா ஒரு எவரஸ்டே இருக்கும் அது மாதிரி நமக்கு வெளியில சப்தமா உச்சரிக்கப்படுறதுதான் தெரியறதே தவிர சப்தத்தை பிடிச்சுண்டு மூல மூலத்துக்கு போலான்னால் பராபஷந்தி மத்தியமா வைக்கரிங்கிற மாதிரி வைக்கரிய பிடிச்சுக்கிறோம் வாக்க பிடிச்சுக்கிறோம் சப்தத்தை பிடிச்சுக்கிறோம் மந்திரத்தை பிடிச்சுக்கிறோம் அப்புறம் பிராணம் மந்திரமே நாம ஜபம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரம் ஆறும்போது அது தரங்கமாயிடும் அது சப்தமாவே இருக்காது ஒரு அலையா தான் இருக்கும் நம்ம நமக்கே சந்தேகமா இருக்கு நம்ம கரெக்டா உச்சரிக்க மாட்டேங்கிறோமே அப்படின்னு தோணும் முதல்ல ஒரு சந்தேகம் இருக்கும் ஏதோ ஜபம் பண்ணிண்டே இப்ப பார்த்தா அப்படியே ஏதோ ஒன்று இருக்காது மந்திரமாவே இல்லையேன்னு அப்புறம் அது முழு முழு முழு உள்ள போய் ஹயத்துல போய் லயமாயிடும் அது தரங்காய தரங்கம் ஆயிடும் அடங்கிறது எங்க உதிக்கிறதோ அந்த இடத்துல போய் அடங்கிறது அப்ப சப்தம் தான் பிராணன் பிராணன் தான் அஞ்சு இந்திரியங்களாலேயும் வியாபாரம் பண்றது பிராண்தான் சரீரத்துல எல்லா விவகாரங்களையும் பண்றது அதனால இவனோட சாதனை எல்லாம் போய் பிராணனை போய் பிடிச்சுக்கிறான் பிராணோபாசனை தான் பிராணம் தான் குரு இல்லையா நம்ம பிரம்மச்சாரி கிட்ட உனக்கு யார் ஆச்சாரியன் அப்படின்னு கேட்டா பிராணசிய பிரம்மச்சாரியும் அந்த பிராணம் எனக்கு சொல்லி கொடுக்கணும் வெளியில இருக்கிற குரு எதுவரை கூட்டிட்டு போகும் இந்த பிராணன் கிட்ட கொண்டு போய் குடுக்கற வரைக்கும் இவன் உபாசனை பண்ணி காயத்ரி ஜப்பம் பண்ணி பண்ணி பண்ணி காயத்ரிங்கிறதே பிராணம் தான் பேசிட்டே இருந்தோம் களைச்சு போயிடுவோம் என்ன பிராணம் போயிடும் பிராணம் தான் அந்த பிராணனாக்கும் வாக்கு அதனால பிராணனை சம்பரணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்றான் வாக்கு அடக்கிறோம் வாசம் ய மனோய பிராணான்னோயிராணான் எச்சேந்திரியிச்சம நூய கல்பசேனக்குள் சாதனை ஒரே வாத்து சிம்பிள் சாதனைன்னா பார்த்தா மலசு போயிடுவோன வாக்கு அடக்கு பிராணன் நடக்கு மனசு அடக்கு எல்லாத்தையும் ஒன்னா முதல்ல ஆத்மாவில எல்லாத்தையும் அடக்கு மறுபடியும் பிறக்க மாட்டாய் அப்போ எத் வாஜா அனபியுதிதம் ஏனவாக அபியுத்தியதே ததேவ பிரம்ம எது இருக்கிறதுனால இந்த வாக்கு வேலை பண்றதோ எதுல இருந்து இந்த வாக்கு உதிச்சு வெளியில வர்றதோ எது வாக்கு மூலமாயிருக்கோ வாக்கு எதுக்குள்ள போய் அடங்கிறதோ வாக்குங்கிற தேவதை எந்த தேவனை போய் ஆராதிக்கிறதோ ஆலிங்கனம் பண்ணிக்கிறதோ ததேவ பிரம்ம ம் வித்தி நேதம் எதம் உபாசத்தை நீ எதை எதை உபாசிக்கிறையோ உபாசியோ விஷ்ணு ஈஸ்வரா இந்திரா பிராணோவா பிரம்ம நவித்துமர் அதெல்லாம் வந்து உபாசிய வஸ்துக்களா போயிருபன் உபாசனைக்கு காரணமாயிருக்கிற ஸ்வரூபத்தை காட்டி கொடுக்க வெளியில தேவத்தா விசேஷம் அந்த தேவத்தை என்ன பண்றது குரு ரூபமா மாறி நீ உள்ள பாரு எதி நான் தெரியறேன் பாருங்க பாகவதத்துல கூட கிருஷ்ணன் பறந்த உடனே வசுதேவருக்கும் தேவகிக்கும் உபதேசம் ரூபத்தில் வரபோது என்ன வித்தியாசம் ரெண்டும் ரூபத்தில் தானே வருதுன்னு தோணும் ஒரு வித்தியாசம் இருக்கு குரு ஜீவன் முக்தர்கள் பகவானுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி ரூபத்தில் வருது என்ன ஸ்பெஷாலிட்டினா சாதா ரூபங்கள் நாம பார்க்கறத ஒண்ணுல ஆகர்ஷிக்கணும் நம்மளை அவ்வாளுக்கு நேரம் ஆகர்ஷிக்கும் இல்லா பார்க்கவே வேண்டாம்னு தோணும் இல்லையா விகர்ஷனம் வராமல் எதுக்கு வந்தான் அப்படின்னு தோணும் விகர்ஷனம் வரும் ோட ரூபத்துல ஆகர்ஷணமோ விகர்ஷனமோ இல்லை அவனை அங்க பாக்குறது நம்ம இங்க கண்ண முடிக்கிறோம் அப்படி யாரையாவது பார்த்து பண்றோமா அவன் அங்க பார்த்தா இங்க கண்ண முடிக்கிறோம் ஞானிகளும் அவ சந்நிதி என்ன பண்றது அவ அங்க இருக்காளே தவிர அவ இங்க நமக்குள்ள உள்ள திருப்பி விடுறான் வசுதேவர் கிருஷ்ணனை பார்த்தது என்ன சொல்றாருன்னா நீ அங்க இல்லையப்பா நீ இங்க இருக்கேங்கிறா नी प्रकाश विदितोसी भवान साक्षा पुरुष प्रकृते परा कल अभवानंद स्वरूप सर्व बुद्धि बुद्धि पिना बुद्धि साक्ष अहंपद नुभव स्वरूप चैतन्य स्वरूप नहीं ज्वलिचर அனுபவஸ்வரூபமாக பிரகாசிச்சுருக்கேன் வேடிக்கையா இருக்கும் பாகவதத்தை பார்த்தா ஏன்னா குழந்தை பிறந்திருக்கு அது குழந்தைய கொஞ்சம் வேண்டாமோ இந்த அழகா குழந்தை எப்படி இருக்கு அப்படி இருக்கு ஏதாவது சொல்ல வேண்டாமோ அதை சொல்லாதி இவர் என்ன சொல்றாரு நீ ஆத்மாவா இருக்கேன் எனக்குள்ள பிரகாசிக்கிறேன் செய்தி இப்படியா பண்றது அதுக்கு மேல என்ன சொல்றாரு தெரியுமா அந்த இடத்துல இந்த உள்ள இருக்கிற ஆத்மாவை விட்டு பிரபஞ்சம் இருக்குன்னு எவன் சொல்றானோ அவன் முட்டால் வசுதேவர ஞானி ஆயிட்டான்னு தோணும் ஏகாதசத்தில் சொல்ற நாரதர பாதம் போய்டு சாநித் தற்காலத்துக்கு உண்டான அனுபவம் தேவகிக்கும் அப்பப்போ கொடுக்கிறார் யசோதைக்கு கொடுக்கிறார் ஆனா நிறுத்தல பகவான் என்ன அந்த விவகாரத்துக்கு அந்த மாய போயிட்டே இருக்கணும் போலயோ பகவானோட பட்சம் என்னன்னா அப்படியெல்லாம் நான் கொடுத்துட மாட்டேன் நீ ஞானி தத்வித்தி பிரிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேஷந்தி தே ஞானம் அதுதான் வழின்னு பகவான் நான் உபதேச சொன்ன வாக்க வந்து காப்பாத்தணுமோ இல்லையோ அதனால நீ நாரதர்கிட்ட போய் கேளுங்கிறார் வசுதேவர்கிட்ட அவர் நாரதர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறார் நாரதர்கிட்ட போய் எனக்கு உபதேசம் பண்ணுங்க ஞானோபதேசம் பண்ணுங்கிறார் ஈஸியால கிப்ட் மாதிரி கொடுக்க முடியல அந்த விதியை வைக்கல ஈஸ்வர அதனால நீ வந்து பிரகாசிக்கிற டெம்பரரியா கிடைச்சது கிடைச்சிருக்குள்ள தூண்டி விட்டு இருக்கு அப்போ எல்லாத்துக்கும் பிரயோஜனம் ஒரு வாக்கு உபயோகப்படுத்தி தெய்வி வாக்கா இருந்ததானால் வாக்கோடு மூலத்தை தேட வைக்கிறது நம்மளை நம்ம வாக்கு எங்கிருந்து கிளம்புறது வாக்குக்கு மூலம் என்ன அப்படின்னு தேட வைக்கிறது அப்படி வாக்கோடு மூலத்தை தேடுற போது நேதம் எதிதம் உபாசதே நீ எது எது உபாசிக்கிறையோ அது இல்லை இங்கதான் வந்து நேதம் எதிதம் உபாசதே ஒவ்வொரு இடத்துலையும் வரப்போடு நேதம் இது நிஷேத அர்த்தம் यमसानुदे मनोमत तदेव ब्रह्मत्म विदि नेदिदासते ना मनस ध्यान पड़े और रूपते நிறைய சாதகெல்லாம் வந்து ரமண பகவான் கிட்ட சொல்லியிருக்கம் வந்தது கிருஷ்ணன் வந்தா ரூபம் வந்தது அந்த நிரந்தரமா இருக்கோ வந்துட்டு போயிடுறது எது வந்துட்டு போறதோ அது எப்படி நித்தியமா முடியும் எது அத பாக்குறதோ அந்த பொருள் அதுக்கு முன்னாடியும் இருக்கு அதுக்கப்புறமும் இருக்கு அதை பார்த்துருக்கிற ஒரு வஸ்து இருக்கு அதை விள வைக்கல பார்வையை தேடுறேனே பாகவதோகம் சொன்னேன் ரொம்ப அத்தமான ஸ்லோகம் பசியந்தோப்பி நசியந்தி பசியந்தம் பரமேஸ்வரம் எல்லாத்தையும் பார்த்து ஒரு பார்ப்பான்னு இருக்கான் உள்ள எதா பசிய ருக்மவர்ணம் கர்த்தாரமீசம் புருஷம் பிரம்மயோனி புண்ணியபா நிரஞ்சனமம் சாமியம் உபைதி என் மனசான மனுத்தை மைண்ட்னால அது பிடிக்க முடியாதுன்னு சலனம் நம்ம வந்து எந்த நமக்கு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் குரு எடுக்கிறார் சிஷியன் கிட்ட சிஷியனுக்கு எதுவும் பிடிக்கிறதுக்கு அஞ்சு பாத்திரம் வச்சுருக்கும் உள்ள ஒரு மனசு வச்சிருக்கோம் இந்த எந்த பாத்திரமும் யூஸ் ஆகாது ஏதம் ஏது இருக்கிறதுனால மனசு வேலை பண்றதுக்கு மனசா இருக்கு மனசா மனோயது மனசுக்கு மனசு அப்படின்னாக்கா எதிர்க்கிறதுனால வேலை பண்றது சொப்பனம் பார்க்கிறோம் ஆச்சரியமான ஒரு விஷயம் எல்லாரும் மிருகங்கள் கூட சொப்பனம் பார்க்கறதுங்க மனுஷன் மட்டும் இல்லையா ட்ரீம் எல்லாருக்கும் உள்ள லைட் ஆன் ஆயிடுறது உங்களை எல்லாம் நான் சொப்பனத்தில் சிருஷ்டி பண்ணுவேன் என்ன தவிர யாருமே இல்லை சாமகிரி அங்க பேசிக் ரா மெட்டீரியல் நான் தான் நானே தான் நீங்க எல்லாமாவும் இருக்கேன் இந்த சரீரமாவும் அந்த சரீரங்களாவும் இருக்கேன் இந்த மைக்கு புஸ்தகம் டேபிள் ஸ்டேஜ் கங்கை ஆனா அப்பவும் வந்து யாராவது வந்து இதெல்லாம் நீதான் ஒரு நான் வந்தேன் அப்ப நான் இது மட்டும் தான் நான் பே ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அந்த மாதிரி தோணலை எனக்கு அப்பவும் பரவும் இந்த த்வித்துவம் இருக்கு இல்லையா இல்லாத துவைதம் எப்படி தெரிகிறது அவித்தியமானோபி அவபாதிஹி துவயா தியாதுர்த்தியா ஸ்வப்பன மனோரதும் தற்க சங்கல்ப விகல்பகம் மனஹா புதோ நிருந்தியாது அபயம் தத்தாத துவைதம் தோன்றதுங்கிறதுக்கு மனசோட சுவாவமே என்னன்னாக்கா நானாவும் நான் பார்க்கிற பொருளாவும் பிரிஞ்சுக்கும் இதுதான் மனசு ஒரு பக்கம் ஒரு நான் நான் பார்க்கிற பொருள் இன்னொரு பக்கம் ரெண்டும் ஒரு போல மித்யா அதுக்கு ஸ்வப்னமே சொனத்தில் உங்களை எல்லாம் என்னையும் பார்க்கிறேன் இதே போல இங்க மட்டும்தான் நான் ஆனா ரெண்டுமே நான் முழிச்சு அது மட்டுமா போகாது இதுவும் போயிடும் ரெண்டு ஒரே டைம் போய் அதை பார்த்து பார்த்து அதுதான் பகவான் அக்ஷரமண மாலையில நீ நான் அறப்புலிமிதம் களிமயமாய் நின்றிடும் நிலை அருள் அருணாச்சல நீ நான் அவன்கிறதெல்லாம் போய் களிமயமாய் நின்றிடும் நிர்வாணமயமாய் நின்றுடும் நிலை அருள் அருணாச்சல அதுல வந்து நீ நான் இல்லாத ஒரு நிலை எங்க இருக்கு சுசுப்திருக்கு சுஷுப்தியில ஒன்னும் தெரியலையே சொல்றேன் எழுந்திருந்துட்டு நீங்க திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி அதை அச போட்டு பார்த்தேன்னா இந்த அபிப்பிராயத்தை மாத்திப்பேல் அதுதான் வேதாந்த மனனம் இந்த ஒபீனியனை நீங்க மாத்திப்பேழ் நிச்சயமா பார்க்க முடியும் திருப்பி திருப்பி திருப்பி மனநம் பண்ணினா சு ஒல ஒப சு தெரியலத்தில் இருக்கிறப்ப தெரியலங்குறோம் இப்ப சொனத்தில இருக்கிறவனுக்கு ஜாகிரத்தில இருக்கிறவன தெரியாது ஜாகிரத்தில இருக்கிறவனுக்கு சொப்பனத்தில இருக்கிறவன தெரியாது அப்படி பார்த்துதானா சொப்பனத்தில உள்ள ஆளு வேற ஜாகிரத்தில உள்ள ஆள் வேற நம்ம ஒத்துப்போமா ஒத்துக்க மாட்ட இத ரெண்ட விட்டுட்டு தூங்கிற போதும் அந்த ஆள் இருக்காம் அவன் தெரிஞ்சேதான் இருக்கான் என்ன தெரியறதுங்கிறது அக்னிக்கு சூடு மாதிரி அவனோட சுவாவம் அது அவனை விட்டு போகவே போகாது சுசுப்தி அறிவு இல்லாம போகவே போகாது அக்னிக்கு அதோட சூடு மாதிரி அறிவு ஆத்மாவோட ஸ்வரூபம் எஸ் எஞானமயம் தபா ஞானங்கிறது அவனுக்கு தபஸ் அக்னிக்கு சூடு மாதிரி ஆத்மாவுக்கு அது ஸ்வரூபமா இருக்கிறதுனால அபரிலுப்த சைத்தன்யமா இருக்கிறதுனால சுசுப்தி நிலையிலேயும் அறிவு இருக்கத்தான் இருக்கு அதனாலதான் எழுந்திருந்த அப்புறம் சுகமா இருந்ததுங்கிறோம் இருந்தது யாரு தெரிஞ்சுண்டா இந்த நான் தெரிஞ்சுக்கலையே தவிர யாரு தெரிஞ்சுடானோ அவன் பின்னாடி போயிடுறான் அது எழுந்திருக்கிற போது அவன் இருக்கான் கொஞ்சோண்டு அதனாலதான் திருபி தூங்கினா தேவையன்னு தோன்றது எழுந்திருக்கிறது அவன் கொஞ்சோண்டு அவன் இருக்கிறதுனாலதான் மனசு வந்து பூரா அவனை கவர் பண்ணல அதனால தான் ரமண பகவான் சொல்றார் அந்த இடத்த ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார் முழு தூங்கவும் அவன் கொஞ்சோண்டு இருக்கான் அந்த ஆத்மா பிரகாசிக்கிறது ஜாகிரத்துக்கும் நடுவில் இருக்கிற இன்டர்வல் பிரியட் அந்த இடத்துல அந்த வஸ்துவை யாரு கிரகிச்சுக்கிறானோ அவன் இருக்கிறதுனால மைண்ட் எல்லாம் மைண்ட் வந்து ஜாகிர சுஷுப்தி ஆதி அவஸ்தைகளை எல்லாம் காட்டி அந்த ஸ்வரூபத்தை மறைக்கிறது அந்த வஸ்துவோ எல்லாத்துக்கும் சாட்சியாக அதிஷ்டானமாக சதா தானே தானாக விளங்கின்றே இருக்கு திரமத்துவம் வித்தி நேதம் எதிதமுபாசதே என்மனச ந மனு ஏதம் மனசன காம சங்கல்போ விச்சிகித் அதிருதி ஹ்ரீர்சர் மனேய அப்படிங்கிறது காமம் சங்கல்பம் சயம் ஸ்ரையை அஸ்ை வில் பவர் பவர் இல்லது வெக்கம் அறிவு மனசுதான் அந்த மனசு வந்து தேன மனசா எச்சைதன்யஜோதி மனசா அவபாசகம் ந மனு ந சங்கல்பயதி நாபி நிஷுனோதி லோகா மனசுக்கு பூரா பிரகாஷகமா இருக்கிறதுனால அந்த வஸ்து அதை மனசு உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல் தான் அது கர்மவும் பக்தியும் உந்தி பெற யோக ஞானமும் உந்தி பெற அந்த மனம் எங்க உதிக்கிறதோ மனசுக்கு உத்பவஸ்தானம் எதுவோ அந்த இடத்துல போய் அந்த சுத்த அறிவில் பிரஜானத்தில் மனம் தன்னுடைய பிறப்பிடத்தை காண்றது இன்டெலிஜென்ஸை காண்றது ஒரு குமிழி வந்து அப்படி கடல்ல விடற போல ஒவ்வொரு அறிவையும் அந்த மூலத்தில் ஒடுக்க பிரஜான ஜோதி தெரிய அதுதான் ததேவ பிரம்ம அதுவே ஹே சிஷ்யா நீ கேட்கக்கூடிய வஸ்துன்னு குரு சொல்லி கொடுக்கிறார் நீ தேடக்கூடிய பொருள் அதுதான் உன பகவான் வந்து மனச பிடிச்சார் ரொம்ப எல்லா ஒரு மனோமதம்னா பகவானுக்கு முக்கியம் மைண்டு தான் மைண்ட் என்ன மனசுனா என்ன வரும் வருத்தி தாட்ஸ் தாட்ஸை நீக்கினா மைண்டுன்னு ஒன்றும் கிடையாது மனசு மனசுன்னு சொல்கிறேன் என்ன பகவான்கிட்ட பகவானை மனசு அடங்கவே மாட்டேங்கிறது அதுக்கு என்ன ஒரு ரூபம் இருக்கோ அதை கொண்டு வந்து காட்டு பார்க்கலாம் அப்படின்னா மனசு அடங்க மாட்டேங்கன்னா மனசை ஒன்று பிடிச்சி காட்டேன் அது எப்படி இருக்குது காட்ட காட்டோ போய் சர்ஜரி என்ன இல்லாம சர்ஜரி பண்ணிட்டு வராத்த பாடியில இருந்து மனச தியாகம் பண்ணினா எல்லாத்தையும் தியாகம் பண்ணியாச்சு எல்லாம் தியாகம் பண்ணியாச்சா அதை தியாகம் பண்ண எப்படி தியாகம் பண்றது தெரியல எப்படி அதை விடுறதுன்னு தெரியல எத மனசி பரோ மனசி